சொல்லி அந்த சுவாசித்தத்தை அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க அதே போலதான் பக்தி மார்க்கும் சாத்தியம் அதுக்கு ஒண்ணு சகாயம் இருக்கு இருந்தாலும் குழந்தைகளை பேசும்போது அ சுவாசித்தம் போய் அடைகிறதில்லை அது இங்கேயே இழுவாக இருக்கிறது என்பதை விசாரணை பண்ணி தெரிஞ்சுக்கணும் உண்மை சொல்லுவாங்கதான் என்பதே இன்னும் ஐந்து வாக்கியங்களை சொல்வார் இதன் பொருள் காரிய காரணவாதம் இப்போது கடத்தோடு ம்கு அநநியம் கடத்தோடு மண்ணுக்கு அந்நியம் இல்லையா என் வாக்கியம் போல காரிய காரணவாதம் என்று கூறும் வாக்கியம் போல காரிய காரணவாதமும் குணகுணிவாதம் நீரோற்பலம் எனும் வாக்கியம் போல் விடுப்பு எல் குணகுணி நீல நிறமுடையது உற்பல அதாவது கருங்கோவிலை மலராம் என்று கூறும் வாக்கியம் போன்று விட்டு நீங்காத குணகுணிவாதம் குணகுணிவாதம் என்பது குணத்துக்கும் குணிக்கு சம்பந்தம் உண்டு விகாரவாதம் தயிர் பாலுக்கு அபேதம் எனல் போல விகாரம் விகாரம் பரிணாமனா ஒன்றுதான் தயிர் பாலுக்கு அபேதம் இருக்கின்றது என்று கூறும் வாக்கியம் போல விகாரவாதமும் அம்சாம்சிகவாதம் வாரி கணங்கற்கு ஏகம் எனல் போல் அடுத்த அம்சாம்சிகம் கடலுக்கு அலை திவலை நுரையாதிகளோடு ஒன்றாயிருக்கின்றது என்னும் வாக்கியம் போல பொருந்திய அம்சாம்சிகவாதமும் பிம்பப் பிரதிபிம்பவாதமும் பிம்பம் பிம்பப் பிரதிபிம்பம் வேத தாற்பயமாக இவ்விடத்து கூறுவனாவெல்லாம் அவற்றை ஆராய்ந்து சாரம் எடுத்து உணரும் விடத்து சத்தியம் அத்யம் இங்கு பேதம் சிறிதுமில்லை இவை யாவும் சொப்பனம் போல் பொய் என்று கூறும் வேத வாக்கியங்களுக்கு விரோதம் இல்லறீங்க விளக்கம் தத்துவசீ மகாவாக்கியத்திற்கு சுபாசித்தத்தை கொள்வதே அல்லாமல் அர்த்தவாதம் முதல் பிம்ப பிரதிம்பாதம் வரை பதினோரு வாதங்களும் பூர்வபட்சமாக தள்ளத்தக்கது என்பதாம் சுபாஷித்தம்னா எதிர சுபாஷித்தம் சத்தில சுபாஷித்தம் சுபாசித்தம் பாத்தியராஜா விட்டுட்டோம்னா அதிர்ஷ்டான கோடசினமும் எப்போது உள்ள ஐக்கியம் ஆகறதில்லை ஐக்கியமாக இருக்குது அதுதான் அதுதான் ஏகத்தம் அதான் சுபாஷித்தம் சொல்றது இதெல்லாம் பிம்பப்பிரதிபமாக உண்டு ஆபாசனுக்கு வைச்சாலத்துக்கு பிம்பு பிரதிவாதம் உண்டு பிரதிம்பத்தை போய் நிச்சயத்து அது பிரதிபிம்பத்தை பிம்பத்தோடு ஏகத்தும் பார்க்கல இதெல்லாம் விபப்பிரதிபாத இதான் தளத்தக்கதான் பேர் இதெல்லாம் ஐக்கியம் இல்லை இதெல்லாம் தளத்தக்கான் இது சாதனமாக கொள்ளலாம் பாசமானதான் பேர் வரைக்கும் அது செய்யலாம் அதோடைய சுபாஷித்தத்துக்கு அது உயர் ஆகாது சுபாஷித்து அழுத்தாணத்தில் உண்டு தொம்பது லட்சார்த்தம் கோலசனுக்கும் பத்து லட்சம் பிரம்மத்துக்கும் எப்போதையாக தந்தான் நாளைக்கு நாலானக்கு அகத்தும் இல்லை நேரத்தில் இருந்ததுன்னு அர்த்தம் இல்லை அதனால தான் அது கட்டாக மகாசம் போகலன்னு சொல்லுவது கடந்து உள்ளே இருக்கிற சுத்தி இருக்கிற மகாகாலத்துக்கும் எப்போதையாக தான் ஏன்னா அந்த ஓட்டுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்குது அதனால் மடத்துக்கும் வெளியிருக்கிற ஆகாசத்துக்கும் எல்லாம் ஏகத்தை உண்டு சிவர் பொறுக்கிறதுக்குள்ளே ஆகாசம் இருக்கு சிவர் ஆகாசம் ஒரே ஆகாசம் தான் இருக்கு அப்படி போல அந்த காரணம் வளைப்பட்ட சேதனம் கூட கூட அந்த அந்த கணக்கு ஊழியும் இருக்கு அதனால உடுதல் இருக்கிறதுனால அது ஒரு பொருள் தான் ரெண்டு பொருள் ஆகாது அதுதான் உடல்டல்ல சுவாசத்தை சித்திக்கிறபடியே ஆரோக்கத்தில் ஒன்றும் கிடையாது போல தளத்தக்கதுதான் எல்லாம் வித்தியாவசம் வேணும் அவ்வளவுதான் எவ்வளோ சுருதி விசாரத்தினால் உண்மை எனல் எவ்வாறு எங்கென்னில் வழிபால் போல் நூல் வருவார் முத்தியும் சித்திக்கும் அது எந்த பிரசகம் படித்த பிறகு இந்த பொய்பொருள் என்று சொல்றீங்களே அது பொய்பொருள் மெய்பொருளாக பற்றி கிடைக்குமா என்பது கேள்வி கிடைக்குங்கிறார் எப்படி இதன் பொருள் அகிலங்களுக்கு எல்லாம் பொய்மையே புகழும் முற்கூறிய திருசிய வடிவ அந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் மித்தியா தன்மையை கூறுகின்ற அரியது ஆம் வேதாந்த பக்கம் அது அனாதிகாரிகளுக்கு அருமையான வேதாந்த பட்சத்தில் இணைய எவ்வளவம் அரு சுருதி உண்மையான முத்தி கூடும் எனவும் சர்சாஸ்திரமும் சத்தியமானால் விரோதமா சர்சாஸ்திரமும் சத்தியம் அத்தியும் சித்திக்காது அப்புறம் திருசி திருக்கு திருச்சி ரெண்டு சத்தியமா போச்சு அப்புறம் ஜோயிதம்தான் சித்திக்கும் சரி காங்கிரஸ் தாகசாந்தி உண்டாகாதது போல சத்தியமான மோட்சம் உண்டாவது என்றாம் பொய்யன்னு சொல்றீங்களா கால ஜலம் பொய்யாக வருமா அப்படி போல இந்த பிரபஞ்சம் பொய்ய கிடைக்கும் அப்படின்னு கேள்வி என்றான் அதலின் இத்தன்மை குற்றமின்றிய அதாவது குரு சன்னிதியின் வேதாந்த விசாரத்தினால் பாரமார்த்திய சத்தியம் என்று மோட்சம் சித்திக்கும் என்று இங்கு எவ்வாறு எண்ணில் இவ்விடத்து எப்படி பொருந்துவதாம் என்று ஒருவன் வினவினால் அவ்வியமேனும் சொப்பனமாக அணைவினால் வாஸ்தவ அடிவில்லை என்று கூறுகின்ற கனவென்கண் தோன்றும் சிறியை கொள்வதால் மெய்மெய் ஆய வீரிய ஒளிவும் கற்பித வடிவில் செவ்விய வியாபகாரிக வீரிய வீழ்ச்சியும் சிற்பியினால் சிலையை தெய்வமாக கற்பிக்கப்படும் விக்கிரகின்றும் விதி விசுவாசம் சிச்சை அடம் இவற்றால் செவ்வனே நன்றாக பாவித்துச் செய்யும் உள் கடவுள் வழி பாட்டினால் திட்டம் சேர்த்தலும் போல் நூல் உணர்வால் முத்தியும் சித்திக்கும் அழகிய தெய்வத்தின் பூஜை முதலியவற்றால் அவனுக்கு விரும்பிய பொருள் சித்தித்தல் போலவே மோட்ச விருப்புடையோருக்கு சர்க்குரு சன்னிதில் வேதாந்த சாஸ்திர விசாரத்தினால் பாரமார்த்திக மோட்சம் சித்திப்பதாகும் விளக்கம் எப்படியெனில் சமசத்தையே தமிழ் சாதக பாதகமானதால் வியாபகாரிக குருவினாலும் வேதாந்தத்தினாலும் வியாபகாரிக அஞ்ஞான காரியமான பந்த நிவர்த்தியானது நிவர்த்தியானது சமசத்தை சாதக பாதகம் என்பது இலக்கணம் இப்ப ஜக்கிராவ செயலாம் விரோதம் பண்ணிக்கலாம் உறவு பண்ணிக்கலாம் சாதக பாதை செய்யலாம் சொப்பனத்தில் நாம் விரோதம் பண்ணிக்கிறோம் அங்கேயும் சாதக பாதை பண்ணிக்கலாம் சொப்பனத்தில் விரோதியா இருக்கிற ஒருவன் நமக்கு உறவா இருக்கலாம் ஏன்னா சொப்பனத்தை ஒன்று விரோதம் பண்ணிக்கிட்டேன் இங்க உறவக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா சம்பந்தம் இல்லை அது விசுவத்தை சொப்பனத்தில் ராஜாவான் அப்ப ஜாதகத்தில் ராஜாவ முடியுமா அதுவே இது வேறு சம்பந்தம் இல்லை அதே போல இங்கேயும் சமசத்தை சொல்வது குரு சாஸ்திரங்கள் எல்லாம் விவகார சத்தை அதே போல அஞ்ஞானம் விவகாரத்தை தான் அஞ்ஞானம் அதன் காரியமாக ஆவரணம் உச்ச விவகாரத்தை அதனால அதுக்கு அவரு விரோதம் இருக்கும் சமசத்தை தானே சாதகம் இருக்கும் பாதகம் இருக்கும் சாஸ்திரங்கள் சாதகம் அஞ்ஞானம் ஆவரணும் விரோதம் அதை அடிச்சிடுது பாதி ஏற்படுது இப்போ அதுக்கு உதாரணம் சொப்பனத்தில் புலி கண்டன் பயத்தினால் ஜாக்கிரத்தில் விழித்தவுடன் பயம் நீங்குவதே போகலை சொப்பனத்தில் புளியை பார்த்தான் அங்கே இருக்கிற வரைக்கும் பயம் போகலை விழிப்பு வந்துருச்சு அவர் பயம் போச்சு ஏன் போச்சுன்னா சொப்பனை புலி உண்மையெல்லாம் நிச்சயம் பண்ணிட்டான் பயம் போச்சு சொப்பனத்தில் உண்மையாக இருந்தது இங்கே பொய்யா பொய்யா போனதால் அவன் பயம் போயிடுச்சி அதே போல பாரமார்க்க சத்தியமான மாற்றம் அடையப்படும் என்பதாம் அதுபோல அந்த குரு சாஸ்திரங்களாகிய விவகார சத்தியினால அஞ்ஞானம் காரியமாகிய ஆவணமும் வித்யாபம் முதலானவை எல்லாம் நிச்சயம் என்று சொல்லப்படும் நிச்சயம் செய்தவானால் சத்தியாகிய வருமன் சித்திக்கும் சொப்பன புலியிலிருந்து விடுபட்டவனே எப்படி அது பயம் போயிறதோ அது நீங்கி விடுகிறதோ அப்படி போல அதனால செய்யலாம் இந்த சா இந்த பாட்டின் கருத்து என்னன்னா சொப்பனத்தில் ஒரு பெண்ணோட சம்மந்தப்படுறான் ஒருவன் அந்த சம்பந்தப்பட்டதுனால அவருடைய வீரியம் உண்மையான வீரம் போயிருது பொய்யான மாதவோடு கூடும் போது மெய்யான வீரியம் வெளிப்படுது அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னான் அந்த பொய்யான மாதம் இருந்தாலும் கூட அது இந்த மெய்யான சரீரத்தில் சம்பந்தம் உண்டு அது உணரும் உணர்வு சம்மந்தத்தினால இந்திரியம் ஈடுபட்டு போகுது அதுபோல் அது அப்புறம் ஜாக்கிரதை வந்த பிறகு இது மெய்யான இந்திரியம் விடப்பட்டிருக்கிறது உணர முடியுது அப்படி போல் பொய்யான இந்த குரு சாஸ்திரங்கள் மூலமாக பொய்யான பந்தத்தை நீக்கிட்டோம்னு சொன்னால் அது மெய்யான பிரம சித்திக்குது இன்னிக்கிட்டால் எஞ்சி இருக்கிறது பிரம்ம்தானே வேட்டியில் அழுக்கு நிறையா இருக்குது வெள்ளை வேட்டி நிறையா அழுக்கு இருக்குது அழுக்க போகிறது என்ன பண்ணுறோம் சோப்பு போடுறோம் சோப்புன்ற பிறகு அந்த சோப்பும் போயிருது அழுக்கும் போயிடுது எஞ்சி இருக்கிறது வேட்டியும் வெள்ளை தான் வெள்ளை இருக்குது இப்போ வெள்ளை நேரம் நமக்கு வேணுமோன்னு சொன்னாக்க அழுக்கு போக வேண்டிய தேவை வேலையே ஒரு வெளியே ஒரு சாயம் போட வேண்டிய தேவை இல்லை என்ன வேலை கருப்பாக வெளியே பச்சையா வெள்ள தான் சுபாசித்தம் வேட்டிக்கு இயல்பாக இருக்கிறது ஆனால் வந்து கூழ்னது அழுக்கு அது அழுக்க போகிறது என்ன பண்ணணும் சோப்பு தான் போடணும் அப்படி போட்டுட்டு போனோம்னா சோப்பு மிஞ்சு தான் சோபம் மிஞ்சலை கழுவு சோப்பு போயிருது அடுக்கு போயிடுது அப்படி போல் குரு சாஸ்திரங்கள்னால அழுக்காகி அஞ்சானம் போயிடுச்சு அஞ்ஞானம் பாரமார்த்திகம் ஆகிய பிரம்ம ஞானம் வரும்போது இது ரெண்டுமே போயிடுச்சு எஞ்சி ஆத்மா தான் சோப்பு போட்டு அழுக்கு நீக்கிட்டவன்னா எப்படியா வெள்ளம் வரமன்னாக்கா வெள்ள சுபாசித்தம் வெள்ள இருக்குதான் செய்யும் அதே போல எப்படியா வருதுன்னா பிரம்ம சுபாசித்தம் வெளிப்படுது அப்படிங்கிறார் ஆகவே இடிப்பட்ட உதாரணங்கள் மூலமாக பொய்யான உலகத்தின் மூலமாக அந்த விவகாரம் இருந்தாலும் கூட மெய்யான பிரம்மம் ஞானம் உண்டாகும் என்பதை சொல்லிவிடுகிறார் அருமை விளக்காக மோண்டு அஞ்ஞானம் ஐயம் விபரீதம் என்கே ஐமோ வலனோ வென்றிடல் ஐயம் சுருதி வறுமணிய உத்திகளால் நான் பரமாயினும் வளர் சீவபாவம் உண்டென் புதல் விபரீதம் தான் தருமுறையால் அஞ்ஞானாதிகற்கு முரண் ஆகும் சவனமுடும் மனண நிதி தியாசனங்கள் என்றே முத்துராபட்ல முத்தி விக்னத்திரயம் விக்னம் தடைகள் திரைவனா மூன்று முத்திக்கு தடைகள் மூன்று இருக்கின்றன இதன்பொருள் அருமையனும் முத்திவிளக்கு ஆக அநாதிகாரிகளுக்கு அறியதாம் என்று கூறப்படுகின்ற மோட்சம் பெறுவதற்கு பிரதிபந்தமாக விபரீதம் என மூன்று உலகம் பிரமாணகத சம்சயம் என்னும் அஞ்ஞானமும் பிரமேகத சம்சயம் என்னும் சந்தேகமும் ஒன்றை வேறொன்றாக விபரீதமும் என்று மூவிதமாய் உள்ளன அவற்றுள் நான் பிரமம் அலன் என்று அஞ்ஞானம் அந்த பிரதிபந்தம் மூன்று நூல் அது நீயாய் என்றாய் என்று சர்க்குருவிடத்தில் உபதேசம் கேட்ட அதிகாரிக்கு தரிடத்தில் சர்வஜித்வாதி கல்யாண குணங்களை காணாது நான் பிரமம் அல்லன் என்று பாவனை செய்திருப்பது அஞ்ஞானமாம் நான் அப்பிரமோ அலனோ என்னிடல் ஐயம் மா போட்டுக்கணும் விட்டுவிடாத லக்கனையால் தத்வசிய முதலிய மகாவாக்கிய பொருளை அறிந்தும் விசுவாச குறைவால் யான் ப்ரோம் ஆகணும் ஆகமாட்டேனோ என்று பாவனை செய்வதே சந்தேகமாம் சுருதி வறு இனிய உத்திகதியினால் ஒருத்தி அடிச்சிருந்தான் வேதாந்த சாஸ்திரங்களினாலும் அவற்றால் உண்டாகின்ற சிந்தனை செய்வோருக்கு இனிமையாயுள்ள உத்திகளினாலும் நான் பரம் ஆயினும் முன் வளர் ஜீவபாவம் உண்டு என்பதால் விபரீதம் யான் பிரம்மாவேன் ஆயினும் அனாதியாக யான் எனதென்று வளர்ந்து வருகின்ற ஜீவத்துவம் என்னென்று நீங்க இருக்கின்றது அதனால் யான் ஜீவனே என்று பாவித்திருப்பது விபரீத பாவனையா முத்தி விக்னத்திலேயே பரிகாரம் தருவ முறையில் அஞ்ஞானாதிகளுக்கு இங்கன வந்த கிரமப்படி அஞ்ஞான முதலியவற்றிற்கும் சவணம் ஒரு மனண நித்தியாசனங்கள் முரண் ஆகும் சிரவண மரண நீத்தியாசனங்கள் இம்மூன்றிற்கும் பகையாக இருப்பதாம் ஆகவே இந்த அஞ்ஞான சந்தே உயிரங்கள் இது முத்திக்கு விரோதம் அந்த முத்திக்கு விரோதத்துக்கு பரிகாரம் திருவண்ணித்தியாவது செய்யணும் என்பதை இந்த பாட்டு சொல்லி முடிகிறார் அடுத்த பாட்டு தொடர் போனார் தோன்று உயிரைக்கம் மொழியின் தார் கேட்கை உயர் சவணம் கேட்ட பொருளு தீர் சிந்தித்தல் தீ தினமா மரணம் அவற்றார் துனிந்த பொருளில் சித்தம் அசை வரவிருத்தல் நிதித்தி ஆசனம்தான் மேதையாகிய சவன ஞானத்தால் முக்கியத்தால் சவனம் அங்கி எனலாம் இந்த நூற்றி இருபத்தாறாம் முதல் இந்த முப்பத்தாறாவது பாட்டு வரைக்கும் பத்து செயல்காலே சிரவணம நித்தியாசனங்களை விளக்கினார் முதல் பாட்டு போன் பொருள் சிரவணம் சுருதி விசாரத்தால் சூதகாதிகளின் இடை துணிவு ஆப்தன் வாயிலாக செய்யும் கர்மகாண்ட வேத வாக்கிய விசாரணையால் பிறப்பு இறப்பாதிகளில் தீட்டு என்பவற்றில் நிச்சய புத்தி உண்டாவது போல் தோன்றுதல் என சொல்றது அது விளக்கம் சிவம் ஒரு உயிர் ஐக்கியம் போதும் பிரம்மத்தோடு பிரத்யேகாத்மாவிற்கு தாற்பரியத்தை நல்லாசிரியர் வாயிலாக சட்லிங்க தாற்பரியத்துடன் நிச்சய புத்தியோடு கேட்டுக்கொள்வதே மேலான சவணமாம் கேட்ட பொருள் உத்தியால் சிந்தித்தல் தீதியில் இவ்வாறு கேட்ட ஜீவபிரம ஐக்கியம் அர்த்தத்தை தர்க்கத்தோல் யுக்தியினால் ஆராய்ச்சி செய்து நோக்குதல் குற்றமற்ற சிறந்தமானமாகும் நீத்தியாசம் சொன்னார் இவற்றால் துணிந்த பொருளில் சிரவணம் மரணமென்னும் இவிரண்டினாலும் நிச்சயித்த ஜீவபிரம் ஐக்கிய வடிவ அர்த்தத்தின் கண் சித்தம் அசைவு அற இருத்தல் நித்தியாசனம் சித்தம் நிச்சயமாக இருப்பதே நித்தியாசனமாம் ஞானத்திற்கு சிரவணம் மரணம் சககாரியனல் மேதையாகிய சவண ஞானத்தால் மேன்மையாக தருகின்ற சிரவணத்தால் உண்டாகிய சிவப்ரம் ஜீவபிரம் சிவபிரம் ஐக்கிய வடிவ ஞானத்தால் ஆன்மா மெய்மையா முக்கியத்தால் சவணம் அங்கியனல் ஆம் ஆத்மாவில் உண்மை தரிசனம் உண்டாவதாம் இங்கனம் முக்கியமாக இருத்தல் பற்றி தத்துவ ஞானத்திற்கு சககாரி காரணமாக உள்ள திரவணாதிகளுக்குள் சிரவணம் அங்கி என்று கூறப்படுவதாம் விளக்கம் சிரவணம் அங்கி அங்கம் என இருவிதமாம் அவற்றுள் அங்கி சிரவணம் சர்க்குருடத்தில் மகா வாக்கியத்தை உபதேசம் கேட்பது அங்கசிரவணம் குரு சந்நிதியில் சட்லிங்க தாற்பயத்துடன் மகாபக்தியை விசாரித்தல் என்று விசார சாகரம் முதலிய நூல்கள் கூறுவதுதான் இதில் சிரவணம் மரணம் நித்தியாசனம் பற்றி சொல்லியிருக்கார் சிரவணம் தான் பிரதானம் அதுதான் முதல் அது அங்கி இது அங்கம் முதல்லாம் அங்கிருந்தால் அங்கங்களை உடையது அங்கின்னு பேர் நீத்தியாசனம் மரணம் நித்தியாசனால் அங்கம் ஜல்லப்படும் சட்லிங்க தாற்பயம் பின்னால் சொல்லப்பாரு பத்து பாட்டிலித்த வழக்கம் முதல்ல முறையாக சுருக்கம் செய்ய முடிகிறார் ஒன்று விளக்கம் சொல்ல போகிறார் இந்த பாட்டில் அங்க சிரவணம் வந்துக்கேன் அங்கி சிரவணம் அறிமுகப்படுத்துகிறார் இது ஒரு சாஸ்திரப்போக்கு இன்னும் சில சாஸ்திரங்களில் வேறுதான் சொல்லுவார்கள் உத்தமாதிகாரிகளுக்கு அங்கி சிரவணம் உடன்பாடு மந்த அதிகாரிகளுக்கு அங்கசிரவணம் உடன்பாடு அதாவது உத்தமாதிகாரி குருமுகமாக கேட்கும்போது நீ பிரம்மா இருக்கிறாய் அது நீ ஆகிறாய் சத்தவசி ஏன்னு சொன்னால் விசாரம் பண்ணுறான் விசாரம் பண்ணும்போது அவனுக்கு அதுலேயே ஞானம் வந்துடுது அப்படி சொல்லும்போது மற்ற அதிகாரிகளுக்கு மந்த அதிகாரிகளுக்கு விசாரம் பண்ணி ஞானம் வர்றதில்லை அதனால் மீண்டும் அவரை சட்டிலிங்க தார்புடைய மனம் பண்ணும் அப்படின்னா சொல்ல போகிறேன் ஆறு ஒரு பக்க ரோபங்காரம் அப்பியாஸ்மின் அவர் அடுத்தவாதம் சொல்ல போறாள் அப்படி ஆறு விதமானது செய்யும்போது மந்த அதிகாரிக்கு ஞானம் சொல்லுவாங்க அது உத்தம எப்படி உடனே வந்துருவான்னா அவன் விசாரம் பண்ணிதான் ஆனா அவன் சந்தேகம் அதிகம் வர்றதில்லை விசார சார் உத்தம அதிகாரி மத்திய மத்திய வாரி காரணத்தை மூணாக அவனுக்கு வர சந்தேகம் பிரம்ம ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே பிரபஞ்சம் இருக்க என்ன காரணம் கேள்வி அதுதான் அந்த கேள்வி கேட்கலாம் அப்போ பிரபஞ்சம் இருக்குது அது மித்தை மித்தையென்னா எப்படி அத்தியாசம் பழுதியில் பாம்பு போல் காலஞ்சலம் போகல என்று அத்தியாச சொல்லி விளக்கம் பண்ண பிறகு அதான் அந்த எப்படி விசாரம் பண்ணாக்க அந்த பழுதியில் பாம்பு பொய் நிச்சயிக்கப்படுகிறதோ காலஞ்சல நிச்சயிக்கப்படுகிறதோ பொய் அப்படி போல பிரபஞ்சம் மித்திய நிச்சயிக்கப்படுகிறார் நிச்சயிக்கப்படும் போது அது பொருள் அல்ல ஹரிஷ்டானமாக பிரபஞ்சம் பொருள் அதுதான் நீயா இருக்கிறாய் என்று சொல்லும்போது அவனுக்கு பிடிச்சி போச்சு அதை திரு திருப்பி அடைகிறான் அதை ஒத்தி பேர் மந்த அதிகாரிக்கு வர்றதில்ல அதில் மத்திய அதிகாரிகள் சொன்னால் அவனுக்கு வேந்தம் புரியல சொல்லிவிட்டார் ஓம்கா ஒரு பாசனை பண்ணி பார்ப்பான்னு சொல்லிவிட்டார் இவன் பாசனை செய்யறது முத்தி ரெண்டாவது மூணாவது கேட்ட அதிகாரி அவன் திரும்ப திரும்ப சந்தேகம் கேட்டுகிட்டே இருக்கான் அவன் சொப்பனம் போல சொல்றீங்களே சொப்பனத்தை பலவிதமாக பல பல வித மதவாத சொல்கிறாங்களே அதுக்கு என்ன சொல்கிறீங்க எல்லாம் கேட்குறான் அவனு சமாளம் சொல்லி பொறுத்த மூணு கடைசி ஏழாம் தரங்க தான் சொல்லி முடிக்கிறான் அவனுக்கு மீண்டும் மீண்டும் சந்தேகம் வரும் அதிகமான சந்தேகங்கள் யார் கேட்குறாங்களோ மந்த அதிகாரி பேரும் அப்போ நாங்கள்லாம் கேட்க உக்காந்துருக்காமத்தமதிகாரில்ல ஞானம் வரணும் நான் சந்த கேக்கத்தா வேணும் அப்படி கேக்கு தெளிவா அங்கே சிரவணம் அங்கே சிரவணம்னு என்ன பிரிக்கிறதுன்னு விசாரித்த முதலாளி சாஸ்திரம் சொல்லப்பட்டுள்ளேன் இங்கே அப்படி இல்லை இங்கே சிரவணம் முதல்ல செய்கிறது அது அங்க தலை மாதிரி அப்புறம் மனித சாசனால் பின்னாலே அது உறுப்புக்கள் உடம்புல எப்படி செரசு கழுத்துக்கு மேலே இருந்தாலும் கை கால் மூச்சு உறுப்புகள் இருக்கின்றனவ அதே போல் பிரதானம் எம்ஜா உடம்புக்கும் சிறசே பிரதானம்மாங்க சிறசு பிரதானம் போல் சிரவணம் பிரதானம் அதன் பிறகு மாணித்தியாசுகள் அங்கங்கள் எதை இப்படி கொண்டு போறாங்க என்பது என் கருத்து மகதேவ் பொருள்கள் திகழ்த்தும் ஆனதோர் சொல்ற வழி என்றாம் ஆதலினால் ஒளி தொடுக்கும் திரையனாம் மனனம் மே நிமிர்வான் திரி தூண்டி போலும் பாட்டு சிறவணம் அங்கி மரண நித்தியாசனங்கள் அங்கம் என்பதற்கு திட்டாந்த வயலாக கூறுதல் பொருள் ஏனையவோர் இரண்டும் அதன் துணையாளாம் மற்ற ஒப்பற்ற மரண நிதித்தியாசனங்கள் என்னும் இரண்டும் அச்சிரவணத்திற்கு சககாரிகளா என்று கூறப்படுவதால் அங்கம் ஜனல் ஆகும் அவதி எவ்வாறு என்ன அங்கம் என்று கூறப்படுவதாம் அவதி அப்படி பொருந்துவதாம் என்னின் பொருள்கள் திகழ்த்துமானது இருட்டில் உள்ள கடமுதலிய பொருள்களை விளக்குவிப்பதாகிய ஓர் சுடர் அசைவில் கரும வழி என்றாம் அதலின் ஒரு தீபமானது காற்றால் சளிக்குமிடத்து அதற்கு பொருளை விளக்குவதாகிய காரிய சாமர்த்தியம் இல்லையாம் மரணம் வழி தடுக்கும் திரையென ஆகும் மரணத்தை அத்தீபம் சலித்தற்கு காரணமான வாயுவின் சஞ்சாரத்தை தடுக்கும் திரை போல்வது எனக் கூறலாம் விளம்போ நிதித்தியாசனம் மேல் நிமிர்வான் திரி மனோநாசத்திற்கு ஒப்பற்ற சாதனம் என்று கூறுகின்ற நிதித்தியாசனமானது அத்தீபம் ஒளிமொடுங்கும் இடத்து அது மேலோங்கி பிரகாசிக்கும் பொருட்டு அத்தீபத்தின் திரியை தூண்டு தூண்டிவிட்டு அத்தீபத்தை ஒளிர்வித்தல் போலும் என்று தெரிந்து அறிஞர் பிரகாசிக்கச் செய்வது போல அச்சிரவணத்திற்கு சககாரியாக இருப்பதாம் என்று சிரவண முதலியவற்றின் இயல்பினை நீ மாறாய் தெரிவாயாக ஷட்லிங்க தாற்பயம் மூனையாம் என உரைத்த சிரவணத்திற்கு உள்ள முறையில் தத்துவ ஞான சாதனங்களுள் தலையானதாம் என்று கூறுகின்ற சிரவணத்திற்கு தாற்பயமாயுள்ள கிரமப்படி மறுவகை லிங்க தாற்பயம் உரைப்போம் சட்லிங்க தாற்பயத்தை கூறுகின்றோம் விளக்கம் சிரவணம் விளக்கு போல்வதாம் மரணம் திரை போல்வதாம் நீத்தி ஆசனம் தூண்டுகோலால் தூண்டுகோல் போல்வதாம் லோக வாசனை தேக வாசனை காட்டினை போல்வன என்பதுதான் அதாவது மரணம் செய்யும்போது வாசனைகள் தடுக்குது தேக வாசனை சாஸ்திர வாசனை இதெல்லாம் அப்படி அப்படி தடு காற்று காற்றாக சொல்லப்படுது அது தடுக்காமல் திற போட்டோம்னு அந்த காற்று உள்ளே வராது வராமல் இருக்கும் போது அந்த சிரமணத்துக்கு சிறந்த சிறுவது சிறுத்தை நன்றாக கேட்டு மனத்தில் தாரணம் பண்ணலாம் அதனால் மரணம் திருமணத்துக்கு சாயம் பண்ணுது அப்புறம் தீபத்தில் சரியாக எரியலன்னா ஒரு தூண்டுகோல் வச்சு தூண்டி விட்டோம்னா அந்த தீபமான பிரகாசமாக எரியுது அப்படி போல் நிதித்தியாசனம் சிறுவனத்துக்கு தூண்டுகோளாகும் ஆக ரெண்டுமே மன வித்தியாசனங்கள் தீவிரமாக ஆக சிறுவனம் தீவிரமாகும் அப்போ பிரியம் கொடுக்கும் சிறுவனம் தீவிரமான மனசில் விளக்கம் ஏற்படும் மரணம் செய்யலாம் இத்தியாதம் செய்யலாம் அதாவது கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் என்று தமிழை சொல்லுவார்கள் குருவமாக கேட்கறது அதில் படிக்கிறது ரெண்டு சரி சொல்லணும் தான் மரணம் அதே சிந்தித்தல் பேர் சிந்தித்தல்னால் வேத அபேத சாதக யுக்திகளாலே சிந்தித்தல் பேதத்தையே பாதுகாப்பில் அத்வைத சுருதிதிக்கு விரோதமாக உள்ள கருத்துக்கள் எல்லாம் பாதகம் பாதகம்னா கெடுக்கிறது அது வேண்டாம்னு விட்டுக்காள் அப்புறம் அத்வைதத்துக்கு அவிரோதமாக இருக்கின்ற வக்திகள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வது பேத பாதி அபேத சாதக இந்த நிலையை செய்வது மரணம் பேர் தான் சிந்தித்தல் அப்படி சிந்தித்தால் பிரம்ம நிச்சயம் மன்னம் சிந்தித்தல் இப்படி செய்யும்போது அப்புறம் தெளிதல் நித்தியாசனம் அனால்மாக ஆர்வரத்திய ஆன்ம ஆர்வர்த்தியும் பரவாகும்னு சொல்லுவார்கள் நாமரூபங்களை நாமரூபங்கள் மித்த என்றும் அது அனும் அனால்மாக என்றும் அதிஷ்டான செய்தம் என்றும் அது சஞ்சிதான் ஆனந்தம் என்றும் இப்படி பாவனை பண்ணுறது இப்படி எல்லா பதார்த்தங்களும் பார்க்கணும் இப்படி ரெண்டும் செய்கிறதுக்கு செஞ்சுக்கிட்டு வந்த சிரவணத்தை பிரியம் கொடுக்கும் அதனால்தான் சிரவணம் சுதர்மம் மூச்சுக்களுக்கு சுதர்மம்னு சொல்லணும் எப்படி ஆகாரம் உடலுக்கு தேவையோ அப்படி அத்வைத கருத்து வேண்டும் என்று சொன்னாக்கா அத்வைத ஞானம் வரணும்னு தேவைப்படும் அதனால் சிறுவனம் செய்யணும் அந்த சிறுவனத்துக்கு சகாயமாக இருக்கிறது மரண நித்தியாசனங்கள் என்ன சொல்கிறார் சககாரி என்ன சொல்கிற அவைகள் உபக்கிரமோ உபசங்காரமுடனே அபூர்வத்தை பலமுழுற்ற நவிழ்த்தி எனலாகும் ஜகமே பரமாயிற்றென்றும் சிவமதற்கு சுவகதாதிகள் இளையென்ற கண்டம் செப்பு மதே உபக்ரமம் ஜகம் சிவத்தின் மாய்த்தும் பவமகள துரியர்க்கு பிரமமுட நயிக்கம் பகன் தத்தி விதம் உபசங்காரந்தான் ஒரு சட்லிங்கம் தாற்பத்தி வளர்க்குறார் பொருள் அவைகள் உப உபக்கிரமம் உபசங்காரமுடன் அந்த சட்லிங்க தாற்பரிய தாற்பரியங்கள் உபக்கிரமும் உபசங்காரமும் அங்கே என்ன எழுத்துருக்கேன் தாற்பயத்துக்கு அபூர்வதை பலம் ஒரு நவில் உற்ற அர்த்தவாதம் வாக்குவி போட்டுக்கணும் அபியாசமும் பின்னர் அபூர்வதையும் பலமும் துதி நிந்தையன இருவகையாக கூறப்படுகின்ற அர்த்தவாதமும் ஆகும் ஓபத்தியம் என்று கூறப்படுகின்றனவாம் அவற்றுள் சாந்தோக்கிய உபனிசற் முதலானவற்றில் வச்சுக்கணும் பிரகரண ஆரம்பத்தில் நல் சிறுட்டே முன் ஜகம் மெய்ப்பறம் ஆயிற்று என்றும் நல்லோர்க்கு மோட்சமாகிய ஆனந்தத்திற்கு ஏதுவாக சிருட்டிக்கு முன்னர் நாமரூபமாக உள்ள பிரபஞ்சம் பிரமமா இருந்தது என்றும் இவர் ரெண்டு தீ இருக்குல்ல உறுதி அடிச்சிடும் அடிச்சிட சிவம் அதற்கு சுவகதாதிகள் இல்லை என்றும் அந்த சத்ரூப பிரமத்திற்கும் சுவகதம் சுஜாதி விஜாதியாகிய பேதங்கள் மூன்றும் இல்லை என்றும் அகண்டம் செப்புமதே உபக்கரமும் பிரம்மத்தின் அகண்ட சுரூபத்தை கூறுவதே உபக்கிரமம் பிரகரணத்தின் முடிவில் ஜகம் சிவத்தில் பிரத்யேக் ஆத்மாவிற்கு அந்த பிரம்மமுடன் ஐக்கம் பகர்ந்து பிரம்மத்தோடுள்ள அபேதத்தை உதேசித்து அந்த பிரம்மம் அத்திவிதம் கூறல் உபசங்காரம் அஜுதமாம் என்று அவ்விதம் ஒன்றென்று உணர்ந்து உணர்த்துவதே உபசங்காரமாம் இது உலகம் அடுத்த பாட்டில் இரண்டு மோரி லிங்கம் என வரைவர் கூடத்தனே பிறோம் என மறித்தும் மறித்தும் திகழ் பிரமாணா தீதன் என்கை அபூர்வதையாம் ஒன்றல் எலாம் அறிதல் என்கை பலம் பிரத்தி கான்மா உருவாம் தனக்கு மாறறிய வைந்தொழிற்கிருத்துவம் செருதல் வயங்கருத்த வாதம் மதியந்தேன் பொருள் கூறும் இவை இரண்டும் அறைவர் கூறிய கூடி ஓர் லிங்கம் என்று அறிஞர்கள் கூறுவார்கள் இது ரெண்டும் சேர்த்து ஒன்றுதான் ஆர் லிங்கங்கள்ல உபக்கிரமசங்கார சேர்த்து ஒன்று சேர்த்து ஒண்ணும் ரெண்டாவது கூடத்தனே பிரமம் என மறித்தும் மரித்தும் தேற உரத்தில் அபியாசமாம் பிரகடனத்தினிடையே தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்களால் கூட தான்மாவே பரவம் என்று மறுபடியும் மறுபடியும் அதனை தெளிவாக அறிய கூறுவதே அபியாசமாம் திரும்ப திரும்ப அபியாஸ் பண்ணிகிட்டே இருக்குது அகம்பரம் ஆசிமி பிரம்மாகாஸ்மி அது நான் நான் அது அப்படின்னு ஒரு முறை ரெண்டு முறை சொன்னால் வந்துடுமா பாட்டு வரமாட்டீதன் என்கத்தையினாலேயே விளங்குகின்ற கூட முதலிய பிரமாணங்களுக்கு பிரமாணங்கள் காலிற்கு விஷயமாகாதிருப்பவன் என கூறுவதே எங்கள் புள்ளி இல்லையா ஒரு அபூர்வதையாம் இது அபூர்வத்தை அங்கே அபூர்வப்பட்டுருக்க தேவையில்லை அடிச்சிடலாம் அது தேவையில்லை அந்த சாமி எந்த பதவி பாரில் உயிர் ஒன்று அறிதல் எலாம் அறிதல் பலம் இங்கே பழம் இருக்கு அது வேண்டியதில்லை கடைசியில் ஒன்று சொன்னால் போதும் இல்லைன்னா படிச்சு சொல்லப்படாது பழம் ஒன்று புள்ளி வர வைக்கணும் அப்பதான் அர்த்தம் அது தேவையில்லாத பாருங்க அங்கே இது சர்வத்தையும் என்று கூறுவதே பலமாம் இங்க சொன்னா ஜுவன் கஷ்டான சேஞ்சு அதாவது அந்த காலத்தினால் வலைப்பட்ட சேதனம் அந்த சேதனம் தரிசனம் கிடச்சதுன்னா எல்லாம் பிரமத்தையும் அறிஞ்ச மாதிரி இருந்தோம் இதுபோல் ஒரு பான சோறு இருக்குது ஒரு சோறு பதம் பார்த்தா பானசோறு வந்தாங்கன்னு அர்த்தம் இல்லை பிறாக எல்லாம் கைப்பற்றி பெற்றிக்கிறாங்களே கிடையாது ஒரு சோறு தாலி புலாலி நியாயமானு பேர் அப்புறம் ஒரு ரெண்டாவது குழம்பு இருக்குது ஒரு சொட்டில் ஊப்புலுக்காரம் இருக்குது கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது குழம்பு குடிக்கணும் என்ன கிடையாது அப்படி போல பிரம்மத்துக்கு ஏன்னா பிரிவினை இருந்தால் தானே பிரிவினை கிடையாது ஒரு சோறு எடுத்து பார்த்த உடனே அந்த சோறு சம்பந்தம் மற்ற அண்டா இருக்க போகிற அதே தான் சம்பந்தம் உண்டு அதனால் கோடத்த தரிசனம் பேர் அதுக்கு கோடசன் என்று சொல்வது பிரம்மந்தான் பிரம்மத்துக்கு அனிமே கோடசன் கிடையாது பிரிவினை கிடையாது கற்பித பேதம் வாசேதம் தத்தாத்ம சம்பந்தம் அந்த ஞான வறுமையானால் பிரம்ம தரிசனம் அந்த விஷயம் நான் பிரம்மசுவரம் பண்ணால் எப்படி தான் ஞானம் இப்போ ஆகாயம் இருக்குது எவ்வளோ தூரம் பார்க்குறோம் அவ்வளோ தூரம் அப்படி இருக்கு அவ்வளோதான் இது ஆகியோம் இவ்வளோ தானே எவ்வளோ யார் இல்லையா பார்க்க முடியுமா அப்புறம் ஒத்துக்கிறவன் இல்லையா எல்லா இடத்துல ஆகாயம் இருக்குன்னு இவ்வளோ தான் கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரிஞ்சு ஆகாயமாக சமுதிரக்கரைக்கு போக நின்றுக்கிட்ட சமுதிரம் பார்க்குறோம் கண்ணு தெரிஞ்சவரைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு பதினாலு மணி தெரியும் அதுமாரி சமுதிரம் இல்லையா அப்போ சமுதரம்லாம் பார்த்து மாதிரி இருந்தேன் அவ்வளோதான் காவேரி ஸ்நானம் பண்ணுறோம் நம்ம துறையில் குளிச்சால்னா காவேரி எழுது எங்கே குளிச்சாலும் கவிரி ஸ்நானந்தான் இல்லை இல்லை அங்கே குளித்தா கவிரியாகாது அங்கே குடித்தா கவிரி வாதாட முடியுமா அப்படியாது அதுபோல் ஹரிஷ்டான செய்த தரிசனம் கிடச்சதுன்னா அது நிச்சயம் வந்துச்சுன்னா ஞானம் வந்து அதுதான் பலம் என்பது கவனிச்சு பாரில் உயிர் உயிர்னா அரிஷ்டான செய்து கூட சின்ன ஒன்று அறுதல் எலாம் அறுதல் பலம் இதுதான் பிரயோஜனம் ஆறு அரிய ஐந்து தொழில் கால கர்ம முதல்ல நியமம் தவறுதல் இல்லாத பஞ்ச கிருத்தியங்களுக்கு கருத்துவம் செப்புதல் செப்புதல் அருத்தவாதம் என தெரிந்து மச்சிடுங்க கர்த்தாவாம் தன்மையை கூறுவதே அர்த்தவாதம் என்று அதனை ஆராய்ந்து அறிவாயாக இது ஈஸ்வரனுக்கு ஐந்து கற்பிக்கிறாங்க பிரம்மத்துக்கு ஈஸ்வரன் அபேதம்தான் பிரம்மத்துக்கு ஈஸ்வரனுக்கும் பேதம் கிடையாது வாதம் பேர் ஜீவனுக்கும் கூடச்சனுக்கும் பேதம் கிடையாது ஒன்று தான் ஆனாலும் வாஸ்தவ அபேதம் இருந்தாலும் இது வந்து அந்த பிரதிபத்தியை மித்தியன்னு நினைக்கணும் ஏன்னா சித்துப்போல் தோணி சித்திரட்சம் வேணாலும் சிதாபாதம் பெறும் சித்த லட்சணும் இருக்குது ஆனால் சித்து சித்து போல தோணுது முழுமையான சித்த லட்சணம் இல்லை கண்ணாடியெல்லாம் முகத்தினுடைய உறுப்புகள் எல்லாம் கண்ணாடி தெரியுது தெரியாமல் கோலும் மொண்ணும் எல்லாம் தெரிஞ்சிடும் ஆனாலும் அது மனசு நல்ல கண்ணாடியில் ஒரு அப்படி போல இங்கே பிரம்மத்தினுடைய பிரதிமம் தான் ஈஸ்வரனு ஜீவனம் பிரம்மச்சரம் தான் உண்டு ஆனாலும் வாசாபிரம் ஆகாது அது கற்பிதம்தான் அப்படி கற்பிதமாக நிச்சயம் பண்ணாலும் கூட பிரம்மபாவனை மூலமாக இருக்குன்னு அங்கீகாரம் பண்ணிக்கிறோம் அதனால தான் ஜீவன் பிரம்மாபின்னன் என்று சொல்கிறது அர்த்தம் பிரம்மத்திற்கு அபின்னன் தான் இருக்கான் அப்படிங்கிறது பிரம்மணச்சரம்லாம் ஜீவனுக்கு எதிரொலிக்குது எப்படி சச்சிதானந்தம் எதிர்கொள்ளையா நான் இருக்கணும் சத் செத்து போறது யாரும் விரும்புறதே இல்லை அப்புறம் அறிவாளி நான் எல்லாம் தெரிஞ்சவனு பாவனை எல்லாருக்கும் சின்ன பையனை கூட உனக்கு அறிவு இருக்கானுங்க கோவம் ஏன் தெரியாது எனக்கு அப்படிமா அப்படி துக்கத்தை விரும்புறதே இல்லை சுகி சுகத்தியே விரும்புறாங்க ஆக சச்சிதானந்தம் எல்லாரும் அனுபவத்திலும் இருக்கு ஆபாசங்களுக்கு அது உண்டு ஆனாலும் அது வாஸ்தவம் இல்லை அதிர்ஷ்டானந்தான் சஞ்சானது வடிவம் இது ஆரோக்கியத்தை நிச்சயம் பண்ணுறது என் விசாரத்தான் செய்யறது இல்லை விசாரம் பண்ண முடியாது அப்படிங்கிற கருத்து ஆனால் இங்கே பஞ்சகரித்தியம் ஈஸ்வரன் செய்கிறார் அப்படின்னா பிரம்மத்தினுடைய சன்னிதானத்தை செய்ய முடியல செய்ய முடியாது அது அர்த்தவாதம்னு பேரும் வந்து பே கடத்தினுக்கு மண்ணினையும் நூர்க்குழன்றுதனையும் காரணம் என்பது போல அப்பிரமே முன்னம் படைத்த ஜகத் காரணம் என்பது வேதிட்டாந்தம் பகருத்தி தர்க்கம் அனுமானம் இவை மூன்றும் அடுத்து வரு மரண சக காரிகளாம் அவற்றுள் ஆறுவீர்கள் அநேகம் யாவகம் எனவே கூறும் தடுப்பரிய சாங்கியமே முதலாய மதத்துள் சாற்றும் உயிரெல்லாம் உழம்பு தோறும் புணர்ச்சி விரலால் பிரம்மே இம்பு இருக்காள் கடத்தினுக்கு மண்ணினையும் நூறுக்கு உரண்டுதனையும் காரணம் என்பது போல கடத்திற்கு மண்ணையும் பட்டு நூலுக்கு கோஷகார புழுவையும் காரணம் என்று கூறுவது போல முன்னம் படைத்த ஜெகத் பிரம்மே காரணம் என்பதுவே திட்டாந்தம் முன்னர் சீட்டித்த பிரபஞ்சத்திற்கு பிரமமே காரணமாம் என்று கூறுவதே திருட்டாந்தம் என்னும் கோபத்தியாம் இதுவே சட்லிங்க தாற்பயமா இதுவரைக்கும் ஷட்லிங்க தார்பத்தி ஒரு வாரம் சொல்லி முடித்தாச்சு இனி இதுக்கு அது விளக்கம் இவ்வாறு ஆறு லிங்கங்களால் காயங்கு போட்டுக்கணும் சகல உபனிஷதங்கள் தா போட்டுக்கணும் தாற்பரியம் அத்வைத பிரமத்தில் உள்ளது அந்த லிங்கங்களை இங்கே ஒளித்தான் உபனிஷதங்களின் வியாக்கியானங்களில் பகவான் சங்கரர் வெளிப்படையாக எழுதியிருக்கின்றார் அவற்றால் வேதாந்த வாக்கியங்களுக்கு அத்வைத பிரம்மத்தில் தார்ப்பரிய நிச்சயம் உண்டாகின்றது என்று விருத்தி ரத்னாவளி ஐந்தாவது ரத்தனத்தில் கூறுவது காண்பளக்கம் அடுத்தது மரண சகாரித்திரயம் மரணத்திற்கு சகாயமா இருக்கிற மூன்று சொல்றார் பகர் உத்தி தருக்கம் அனுமானம் இவை மூன்றும் நியாய சிறப்பித்து பேசுகின்ற யுக்தியும் அனுமானமும் தருக்கமும் என்னும் இவை மூன்றும் அடுத்து வரும் மரணம் சககாரிகள் ஆகும் சிரவணத்தை அடுத்து வருகின்ற மரணத்திற்கு சககாரிகள் இருப்பனவாம் சிறுவனம் பிறகு மனம் சேர்மன்னா யுக்தி தருக்கம் அனுமானம் இதெல்லாம் தேவைப்படுது அப்படி இல்லைன்னா முடியாது அதனால் அது சொல் சொல்ற அவர் அதோட அநேக ஆன்மவாதம் அவற்றுள் ஆர் உயிர்கள் அநேகம் வியாபகம் என கூறும் அம்மூன்ற உடம்பெண்கள் பொருந்தியுள்ள ஜீவர்கள் பலவாம் வியாபகமாம் என்று அவற்றை கூறுகின்ற தடுப்பு அரிய சாங்கியமே முதல் ஆய மதத்து உள் அத்வை சித்தாந்தம் மற்றும் உணர்ந்தவர்கள் அல்லாதார் மறுப்பதற்கு அறிய சாங்கிய முதலிய சமயங்களுள் சாற்றும் உயிர் எலாம் உடம்பு தோறும் புணர்ச்சி வரலால் சொல்லப்படுகின்ற ஜீவர்கள் அனைவரும் தேகந்தோறும் ஒவ்வொரு தேகத்திலும் சம்பந்தம் உண்டாயிருத்தலால் இந்த பாட்டில் அடுத்த பாட்டு சொலட்சி இந்த வச்சனமெல்லாம் ஒரு முறை ரெண்டு முறை மூணு படிங்க ஒரு படுத்த பிறகு கடைசியில் முடியிற சபத்தியில் வச்சுக்கலாம் படிக்க ஒரு முறை சொன்ன ஒன்றும் புரியாது அதுக்காக திரும்ப திரும்ப படிக்கணும் வந்த உடம்ப தீர்த்தால் வரலான் மற்றவர்க்கே எனின் வினையும் எவர்க்குமிழையோதான் முந்தையுடம்பிமான வினை எவர்க்கே முற்றுமெனின் அவ்வபிமானமும் முந்தையுடல் சேர் அந்த உயர் அனைத்திற்கும் இளையோதான் இவ்வாறு அனுபவத்தை நீக்கல் அரிதனாதி போமான பண்ணிக்கணும் இவருக்கே இந்த உடம்பு போக சாதனம் ஆம் ஆன்மாவிற்கே இந்த சரீரம் சொதுக்க வடிவ போக அனுபவத்திற்கு இடமாம் ஏன் என்று என போக புகழ்வனாதான் மற்ற ஜீவர்களுக்கு போக சாதனம் என்றாம் என்று போக சிதியை கூறுதல் வந்த உடம்பு எத்திரத்தம் இவ்வாண்மாவிற்கு வாழானின்ற உடம்பு எவ்விதத்தினாலும் இவன் வினையால் வரலால் இவர்க்கே இவ்வான்மாவின் கர்மத்தால் வருதலால் இவ்வான்மாவிற்கே என்னின் வினையும் எவருக்கும் இல்லையோ ஆமென்றால் அந்த கர்மமும் எல்லா அதிவர்களுக்கும் இல்லையோ யாவர்க்கும் உண்டாம் முந்தைய உடம்பு அபிமானத்தால் செய்வினை இவர்க்கே முற்றும் எனின் இவ்வான்மா பூர்வ தேகாபிமானத்தால் செய்த கருமம் இவ்வான்மாவிற்கே பொந்துவதாம் என்றால் அபிமானமும்டல் சேர் அந்த பூர்வ தேகத்தில் கூடியிருந்த அனைத்திற்கும் இல்லையோ அந்த ஜீவர்கள் அனைவருக்கும் இல்லையோ உண்டாம் இவ்வாறு அனுபவத்தை நீக்கல் அருது அனாதி உயிர் எனலாம் விஞ்ஞானம் வருகின்ற அனுபவத்தையான தோஷத்தை ஒழித்தல் முதலியோர் முதலோர் ஆன்மா லித்தியம் பல என்று கூறலால் போக திதியிலே என்றே கான்மபக்கமது இப்பரிசு மிகு போக திதி கூடாதாயிற்று இச்சங்கை இருமத துக்குமே எண்ணில் பற்பலவில் கருணவசைவாதி கூடுதல் எளிதென்குதல் புக்தியன் பொருள் செப்பரிய ஏக ஆன்ம பக்கமதில் பிறர் மருத்துவ கூறர்க்கு அரித அரியதான அத்வைத பட்சத்தில் போகதி இலை என்று அநேகான்ம பக்கமதுக்கொளினும் போகத்தின் வியோவஸ்தை சம்பவியாது என்று அநேகான்ம பட்சமதி பட்சத்தை அங்கீகரித்தாலும் அதிலும் இப்பரிசு மிகு போகதி கூடாது ஆயிற்று இவ்விதமாக மிகுந்த சுகதுக்கங்களின் வியோகஸ்தையை பொருந்தாலாம் இச்சங்கை இரு மதத்தும் ஒக்குமே எனும் இரண்டு மதத்திலும் ஏகான் கால் போட்டுக்கணும் நானாவென்பது சிறிதும் இல்லை என்று சுருதிகள் முழக்கும் அத்வைத விம்பா நியாயத்தால் கரண அசைவு ஆதி பிரதிபிம்ப நியாயத்தால் அதாவது உபாதியான அந்த கரணத்தின் கலக்கம் அதனால் சோதிக்கம் முதல் என மெய்ப்பு அரிய பலத்தளத்தால் உண்மையாதல் இல்லாத நானாவிதமாயிருக்கின்ற நிகழ்ந்த போக விளைவு கூடுதல் எழுதி என்பதல் உத்தி அளவு கடந்த விசித்திரமான போகானுபோகம் பிரதிபிம்பஜிவர்க்கு சம்பவத்தில் எளிதாம் என்று குதிர்த்தியாம் விசேஷனுமான விளக்கி சாரியர்கள் முதலானோர் கண்டனாதிகளில் விரித்தமைதலால் தான் சுபாவா சுபானுபவநூலாய் விளங்குதலால் உரை பிற்பெருகும் எனும் பயத்தால் உரைக்கில மந்திர யோகம் பரிசயோகம் பின் உயர் பாவயோகம் தான் தெரித்த மகா யோகம் எனும் இவைகள் ஓரைந்தும் திகழ்கின்ற நிறுத்தி யாசன வடிவம் சுடாமணியில முப்பத்தி நாலாவது பாட்டி முன்பாடல விரிவாக சொன்னார் மதவாதிகள் சாங்கியம் நியாயம் வைபாடிகம் முதலான மதவாதிகள் எல்லாம் ஏகான்மா என்று அநேகான்மா என்று வாதம் பண்ணுறாங்க அதுக்கு மறுக்கிறார் அதன் பிறகு ஆத்மா பக்தி பிரச்சனை இல்லை இங்கே அந்த கணம்தான் இங்கே கர்த்தா பக்தி என்னுடையதொழி ஆத்மா கர்த்தாபக்தி கிடையாது அதனாலே பரமாத்மா அதாவது பிரம்மசோரம் ஒன்று தான் அவருடைய பிரதிம்பங்கள் அந்த கரணங்கள்லே அனந்தங்கோழில் உள்ள உள்ளன அது அந்த காரணம் தான் கர்த்தா பக்தன்மையுடைய ஆத்மா கர்த்தா பக்தன்மைக்கு ஆர்த்தமாக கிடையாது சம்பந்தத்தினாலே கர்த்தா பக்தன் உண்டாகிறது அப்படிப்பட்ட சம்பந்தம் ஏற்படக்கூடிய அந்த மனமானது அந்த காரணமானது மத்தியம பரிமாணம் சொல்லி முடித்தார் அநேகம் என்று சொல்பவர்கள் மகற்பரிணம் பரிமாணம்ங்கிறது ஏகம் ஒன்று சொல்லுவவங்க அனும பரிமாணம்ங்கிறாங்க ரெண்டுக்கும் மயத்தில் உள்ளது மத்திய பரிமாணம் இருப்பவர் இதுவரைக்கும் சரீரம் இருக்கோ அந்த அளவுக்கு அது விரியும் சரீரம் சொன்னதே அதுதான் சுருங்கும் சங்கோஷிகாசம் மயனுடைய அம்சம் மழைக்குள்ள அச்சனெல்லாம் உண்டு அம்சத்துக்கு உண்டு அப்படி சொல்லி முடித்தார் அதனால் இந்த வாதங்கள் தர்க்கவாதங்கள்லாம் நிறுத்தின பிறகு மீண்டும் சொல்கிறார் பொருள் தருக்க அனுமான இலக்கணங்கள் மிசிராச்சாரியர்கள் முதலானோர் கண்டனாதிகளில் விரித்தி அமைதலால் தருக்க அனுமான இலக்கணங்கள் ஸ்ரீ வர்ஷ விசராச்சாரியார் மதுசூன சரஸ்வதி சுவாமிகள் நரசிம்ம சுவாமிகள் சிறு திருச்சுகாச்சாரியார் பிரம்மானந்தர் முதலிய பெரியோர்கள் இயற்றியுள்ள கண்டன காத்தியம் கண்டன காத்தியம் நூல் இருக்கு அதில் தர்க்கந்தான் எதிர்த்தரப்ப உள்ள அவங்க கருத்துக்களை எடுத்து வச்சு இவங்க கருத்துக்களை வச்சு மறுக்கலாம் இதுதான் வேலையாக அது அதனால் இன்னும் அத்வைசித்தி வேதிக்காரம் சிற்றுகி முதலிய நூல்களில் அவர்களால் பிரசித்தமாய் விரித்து கோரப்பட்டிருக்கிறாலும் அதில் அங்கிருக்க அதனால் இங்கே விரிவான தேவையில்லை அர்த்தம் வேண்டாம் இதுதான் ஸ்வானுபவ நூலாய் விளங்குகிறால் வேதாந்த சுடாமின் என்னும் இந்நூலானது சுவானுபவ பிரகடனமாய் விளங்குகிறாலும் அனுபவத்துக்கு தர்க்கம் தேவையில்லை ஓரளவுக்கு விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதில் திருப்தி அடையணும் திருப்பி அடையா அடையாமல் இருந்தவன்னா தர்க்கத்துக்கு போகும் மனசு தர்க்கத்துக்கு எல்லாம் கிடையாது தர்க்கம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் போகும் அப்படி விரிஞ்சதுனால தான் நூல்கள் அதிகமாக போனது காரணமே மனது ஒத்துக்கிறது இல்லை விளக்கம் செல்ல வேண்டியது அதாவது விரிவுரை அப்புறம் விசேஷ உரை இதெல்லாம் போயிட்டே இருக்கும் வேதான் சுடாமணி என்னும் இந்நூலானது ஸ்வானுபவ பிரகடனமாய் விளங்குவதாலும் சுவானுபவத்துக்கு தர்க்கங்கள் தேவை இல்லை மனசு சம்மதித்தா போதும் ஆனால் மனசு சம்மதிக்கிறது இல்லை அந்த கால் சுத்தம் இல்லைன்னா அப்போ அதுக்கு தர்க்கம் பண்ண வரஞ்சு கண்டு வரும் தர்க்கம் பண்ணிட்டே இருந்தவன்னா மனசு விரியுமோ வழிய சுருங்காது இந்த வேதாந்தத்தில் சுருங்கணும்னு சொல்லப்படும் மனதை விரிக்கப்படாது உளுமகமாகணும் விரிஞ்சிக்கிட்டே இருந்தாக்காக வெளிப்பாடு நட்டம்தான் இருக்கும் அதனால் சுருங்கணம் அதான் தர்மானசியங்கிறது சுருக்கம் மனதை சுருக்கிறது தான் தர்மானசியம் மூன்றாம் பூமி சுகானுபவத்துக்கு மனதை விரிக்கப்படாது அதனால் தர்க்கங்கள் வேண்டான்னு விட்டுட்டேன் சொன்னார் ஆமாம் பயந்து இயன்று உரைப்பின் பெருகும் எனும் பயத்தால் உரைக்கலாம் என் நூல் என்க தர்க்க முதலியவற்றை கூறின் நூல் விரியும் எனும் அச்சத்தால் யுக்தி கடினமான தற்க முதலியவற்றை கூறாகி விடுத்தனம் அப்புறம் நிர்த்தியாசன யோக வஞ்சகம் நீர்த்தியாசனம் சிறுவனம் மனம் வித்தியாசம் என்று நிலைக்கு ஐந்து பிரிவுகள் சொல்லப்பட்டுள்ளன மந்திர பாவயோகம் அபாவயோகம் அப்புறம் என்ன அப்புறம் என்ன பரிசு யோகம் மகா மந்திரயோகம் பாவயோகம் அபாயோகம் பரிசு யோகம் மகா யோக அஞ்சு யோகங்கள் அஞ்சி நித்தியாசன பிரிவுகள் தான் இல்லை ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டா கூட போதும் என்பது கருத்து மந்திர யோகம் பரிச யோகம் பாவயோகம் உடன் அபாவயோகம் மந்திர யோகமும் பரிசு யோகமும் பின்னர் மிக உயர்ந்துள்ள பாவயோகமுடன் அபாயோகமும் தெரித்த மகா யோகம் எனும் இவைகள் ஓர் ஐந்தும் திகழ்கின்ற நிதித்தியாசன வடிவம் ஆம் சிறப்பாக தெரிவிக்கப்படுகின்ற மகா யோகமும் என்று கோரப்படுகின்ற ஒப்பற்ற இவ்வைந்து யோகங்களும் தத்துவ தரிசனமாக விளங்குகின்ற நிதித்தியாசனமாம் ஆக நித்தியாசனம் செய்யலன்னா ஞானம் கிடையாது சரணம் முதல் நிலை ரெண்டாவது மரணம் மூன்றாவது நித்தியாசனம் நாலாவது விசாரம் இப்போ விசாரம் தான் இது கூட இருந்தாலும் தீவிரமான விசாரம் அதுதான் முடிந்த நிலை உஷாரத்துக்குதான் ஞானம்னு பேர் ஞானத்துக்குதான் முத்தின்னு பேர் இப்படி கரமம் அதனால விஷார ஜன்னிய ஞானம்னு சொல்லுவார்கள் அந்த ஞானம் திடமாக இருந்தால் முத்தி கிடைக்க வேண்டும் கிடைக்காது ஆகவே நித்தியாசனம் எந்த அளவுக்கு திடம் இருக்கோ அந்த அளவுக்கு மனம் ஒடுக்கம் ஏற்படும் பிரோத சாட்சாத்காரம் உண்டாகும் அந்த பிரோத சாட்சாத்காரம் ஆன உச்சார மன சொல் சாரத்தில் ஞானம் வரும் இப்போது அந்த பரிபாவம் இல்லாததுனால எவ்வளோ படித்தாலும் கூட ஞானம் வரதில்லை அதனால் நித்தியாசனம் அவசியம் செய்யணும் அது மன சம்மதிக்கணும் சம்மதிக்கிறதுக்கு சிரமணத்தில் தீவிரமானது அது அப்புறம் இடம் மன சிரவணத்தில் தீர்மானி மனதில் மரணத்தில் சம்மதித்து அப்புறம் தான் நித்தியாசனம் போகும் அது வரைக்கும் மன சம்மதிக்காது இருந்தாலும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரம் எல்லாம் சொல்லி ஆகணும் சொல்லியிருக்காங்க அடுத்த பாடலாம் அதுலேருந்து விள விளக்கம் ஒருத்தலை வர ஓங்காராதிகளு சந்தானத்தால் பரத்தில் உள்ளமடங்குதலே மந்திர யோக மதனோடு ஈங்கா கம்மன பவனம் ராய் மூலத்தில் இருஞ்சுடி நை வழி சென்று சென்னி நடு விருந்த மனோலயமாதல் பரிசம் சிரம் துறக்கம் இரு சுடர்கள் விழுதி பாங்காய முகமுந்தீபி சொம்பு நிலம்பதமாம் பரமன் விராட் பூண்டவடி வெளினும் இந்த மந்திரயோகம் பரிசு யோகம் அபாயம் சொல்லி முடிச்சு அடுத்தது ரெண்டு சொல்ல போகிறார் மூணு இது ரெண்டு மூணுதான் சொல்றம் பொருள் மந்திரம் ஓங்காராஜிகளின் அனுசந்தானும் பிரணவ முதலிய மந்திரங்களால் இடைவிடாது சிந்தித்தலாகிய தியானபியாசத்தால் பரமான்மாவின் கண் மனோலய மாதிரி மந்திரங்கள் எல்லாம் ஓம் பிரபலம்னு சொல்லுவார்கள் அதான் முக்கியம் பீஜ மந்திரம் என்று சொல்லப்படும் ஓம் ஓமன் சொல்லிக்கிட்டே இருக்கிற அர்த்தம் அல்ல ஓம் என்று சொல்லும்போது அந்த ஓமனுடைய அர்த்தங்களை சிந்திக்கணும் ஓம் என்று சொன்னால் அகார உகாரம் அகாரம் இருக்குது செடி சம்பாரம் என்று சொல்லப்படும் அதிலேயே பிரம்மாசூத்திரர் வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் இவ்வளவும் மயன் மாயா காரிய காரியங்கள் என்ன விடுத்து அய்சானத்தை கொள்ளணும் இதை விட சிந்தனை மன்றம் தான் இது ஓங்காரவாசன் பேர் என்ன மந்திரங்களில் ஆகிரகம் மனசுக்கு இருக்கிறதுனால அது ஓம் எடுத்துக்கலான்னு சொல்லப்படுது இல்லை எனக்கு பிடிக்காது பஞ்சாட்சிரம் அல்லது சட்டாட்சிரம் அஷ்டாச்சரம் தான் பிடிக்கும்னா அது விட வச்சுக்கலாம் அதுலேயும் இதே இந்த உலகத்தில் சீடி சம்பாரம் மழைக்கு திருவாரெலாம் இருக்குது அதனுடைய தெய்வம் இதை செய்து இப்படி சிந்தனைலாம் செய்து கடைசியில் மய மாய காரியங்கள் ஆகியவைகளை தள்ளி அதை அனுப்பு கொள்ளணுங்கிற ஒரு பவன் பண்ணணும் எப்படி மந்திர பகவான் பேர் இருக்கு அந்த சுற்றிக்கிட்டே இருக்குதுன்னு பார்க்கணும் சுற்றி இருக்கிறது தான் கடம் கடத்துக்கு ஆகாசம் மகாகாசம் எங்கே இருக்கு எங்கும் அண்ணாது பார்க்காம மடத்து கடத்துக்குள்ள வெளியில் இருந்ததுலாம் மகாகாசம் பாகம் வரணும் அப்படி ஒரு முதல்ல வரணும் மகா சங்கையாக இருக்குது வெளியில போய் காட்டு அங்கே போது மேலே இது தோட்டில் எல்லோரும் உள்ளது தான் ஆர்மிலேயே தான் அதை விடுத்து மகா மகாகாசோன்னா எல்லா இடத்துலையும் இளைஞருக்கு கடத்துக்குள்ளே இருக்குது கடை ஓட்டுக்குள்ளேயே இருக்குது சிவர் இல்லைன்னா சிவனுக்குள்ளேயே இருக்குது சிவத்து வெளியில் இருக்குது சிவத்துக்குள்ளே இருக்குது ஒரு பாவனை செய்கிறது அந்த மகாகாசம் வியாபகங்கிற புத்தி உண்டாகிறதுன்னு அர்த்தம் அந்தமான பண்ணணும் அதன் பிறகு கடத்துக்கு உள்ளே இருக்கிற ஆகாசம் கடாகாசம் கடத்துக்கு வெளியில் இருக்கிற ஆகாசம் மகாகாசம் பாடு வரணும்